सच्चिदानंद रूपाय नमो वेद्याय நமோ बुद्धि வேதையுரட்சிணே ஷ்ணாயலோம் வேதாப்ஜாஸ் வந்தே சிம் முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோ சவனம் நருச்சியத்தை ஜன்மராதிஷாத் மரீச்சிமோசோஜோத்திநா பத்மநாபிரஜாபதி மரீச்சி சப்தம் வரைக்கும் கடைசியாக அர்த்தம் பார்த்துருக்கோம் தேஜஸ்விநாமஸ்வாத் மரீச்சி தேஜஸ் தேஜஸ்விநாமம் இது பகவத்வச்சனாத் இனி அடுத்து தமனசத்துக்கு அர்த்தம் பார்க்கணும் அது பார்த்தோமா தெரியல தமனசமாக சுவாதிக்காராத் प्रमाध्यती प्रमाध्यती प्रजा प्रजा प्रजा दम शीलम से वैस्वतादीपेणी दमन दमनशब्द ஸ்வ அதிகாராத்து பிரமாத்தியதீஹி பிரஜா பிரமாத்தியீஹின்னு ஒரு பாடம் இருக்குது அதாவது தன்னுடைய தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகுதி பொறுப்பு காரணமாக மக்கள் குறை மக்கள் தப்பு செய்தால் தவறு செய்தால் அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்குள்ள சக்தி உள்ளவர் யமதர்மராஜா வைவஸ்வதாதி ரூபேண வைவஸ்வதாதி ரூபேண அப்படின்னு சொன்னால் ராஜான்னு சொல்கிறது அர்த்தம் இருக்குது சூரிய புத்திரன் யமன் அதனால தான் யமாய தர்மராஜா ஸ்லோகம் சொல்கிறது வைவஸ்வதாய காலாய சொல்கிறோம் ஆக இந்த இடத்துல தமனஹான்னு சொன்னால் யமனுடைய வடிவத்தில் எல்லாரையும் கட்டுப்படுத்துகிறார் ரொம்ப அளவுக்கு மீறி போனான்னு சொன்னால் அவன் பிராரப்தகர்மாவோ ஏதோ முடிகிறதுன்னு வச்சுப்போம் இருந்தாலும் அவர் கட்டுப்படுத்துகிறார் ரொம்ப அளவுக்கு மீறிலாம் போயிட முடியாது யம தர்மராஜா பார்த்துட்டே இருக்கார் ஆஹா யமஹா தமனஹா ஸ்வ தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு அதாவது ஜனங்களும் வந்து தங்களுடைய தகுதியை மீறி ரொம்ப அளவுக்கு மீறியெல்லாம் தவறுகள்லாம் செய்தால் அவருக்கு அந்த சக்தி இருக்குது கட்டுப்படுத்துகிற சக்தி இருக்குது தமனம் பண்ணுறதுன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அர்த்தம் அடக்கி ஆளது அந்த அடக்கி ஆளுபவர் தமனகான்னு சொன்னால் அடக்கி ஆளுபவர் கட்டுப்படுத்துபவர் மக்கள் தவறு செய்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுத்து கட்டுப்படுத்துகிறவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அகம் சஹாயித்தீம் संसारभयं शब्दसाधुत्वं தாதாத்மியாவினாரி ஹம்ச பிஷோராம் ஹந்தி கட்சி சர்வரீரம்ஷத் இ மந்திரவர்ணாத் ஹம்சஹான்னு நாம இருக்குது மரீச்சி தமனா ஹம்சா ஹம்சாய நம மரீச்சி தமனோஹம்சஹான்னு இருக்குது அதனால அந்த ஓ எடுத்துட்டு அஹம்சஹா அப்படின்னு பிரிக்கிறார் அஹம் சஹா அஹம்சஹாங்கிறது தான் சோஹம் அஹா அஹம்சா இ தாதாத்மிய பாவின நான் அந்த பரம்பொருள்தான் நான் இந்த சின்ன பரிச்சின்னமான வரையறைக்குட்பட்ட இண்டிவிஜுவல் கிடையாது அப்படிங்கிறவனுக்கு சம்சாரபயம் ஹந்தி அஹம்சா இது தாதாத்மிய பாவினா சம்சாரபயம் ஹந்தி இது ஹம்சா ஹம்ச சம்சாரபயத்தை போக்குறவர் யாருக்குன்னா நான் அவனே அகம் சஹா நான் அவனே என்று பிரம்மத்தோடு தன்னை இணைத்து கொள்ளுகின்றவர்களுடைய சம்சாரத்தை போக்குகிறான் அதனால அவனுக்கு ஹம்சஹான்னு பேர் புருஷோதராதித்வாது சப்தசாதுத்வம் அப்படிங்கிறது அடிக்கடி சொல்கிறார் இப்படி சொல்லலாமா அஹம்சஹாலாம் மாற்றி ஹம்சஹா வந்து மாற்றி போடலாமான்னா இந்த சப்தம் வந்து இந்த இப்படி போடுறதுனால ஒன்றும் தோஷம் இல்லைங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுறது நியாய நியாயப்படுத்துறதுன்னா நியாயப்படுத்துறதுக்கு ஒரு நியாயம் வேணுமே நியாயபூர்வமாக நியாயப்படுத்துறது அந்நியாயபூர்வமாக நியாயப்படுத்துகிறதுங்கிறது வேறு நியாயபூர்வமாக நியாயப்படுத்துறதுங்கிறது வேறு இது ப்ராப்பர் ஜஸ்டி ஜஸ்டிஃபிகேஷன் ஆகையினால இந்த புருஷோதராத் இப்போ புருஷோதராதி புருஷோதராதித்வாத் சப்தசாதுத்வம் அடிக்கடி சொல்கிறார் இப்படி போடுறதுனால சப்தம் வந்து தோஷமாகாது சப்தசாதுவம் இன்னொரு மீனிங் ஹந்தி கச்சதி சர்வரீரூ எல்லா சரீரத்துக்குள்ளையும் வியபிச்சிருக்கார் வா ஹம்ச அப்படியே ஒரு அர்த்தம் ஹகும்சுச்சிஷத்து அப்படிங்கிறது மந்திர வேதத்தில் இருக்கு இது மந்திரவர்ணாத் ஹகும்சுச்சிஷத் வசுரந்தரி கஷத்துன் இருக்குது ஆகாஷத்தில் சூரிய ரூபமாக இருக்கிறார் எல்லா சரீரத்திலையும் இருக்கார்னு இந்த மந்திரத்தில் இருக்குது ஆகாஷத்து அகிம்சு அகிம்சுச்சிஷத்து வசுகு அந்தரிக்ஷத்து ஹோதா வேதிஷத்து அதிதிர்துரோணசத்து நிருஷத்து வரசத்து ரித்தசத்து வியோமசத்து அப்படின்னு மந்திரத்தில் இருக்குது அதில் எல்லாத்துலேயும் அந்த பரம்பொருள் இருக்கார்னு சொல்லியிருக்கு ஆக ஆகாஷத்தில் சூரிய ரூபமாக இருக்கார் அந்தரிக்கத்தில் இப்படி இருக்கார் அகம்சுச்சிஷத்து வசு அந்தரிக்ஷத்து அந்தரிக்கத்தில் வசுவாக இருக்கார் இப்படி எல்லா ரூபத்திலையும் இருக்கார்னு சொல்லியிருக்கு இது மந்த்ரவர்ணாத் இது கடோபனிஷத்துன்னு போட்டிருக்கார் மகானாரோபனிஷத்துலையும் இருக்குது ஆகா எல்லாத்து இதில் கடோபனிஷத்தில் ரெண்டு அஞ்சு ரெண்டு போட்டிருக்கார் நீ அடுத்தது சுபர்ணஹா மரீச்செர்தமனோஹம்சுபர்ணோ அப்படிங்கிற நாமாவுக்கு அர்த்தம் சொல்கிறார் சோபனாசுணி மந்திரோனீஸ்வரவச்ச தர்ம அதர்ம ரூப பர்ணத்வாத்து சுபர்ண அதாவது பறவைக்கு ரெண்டு ரக்கை இருக்குது ஒன்று பகவான் தான் எல்லா ரூபமாக இருக்கார் ஞானிக்கு அதர்மம் தர்மம் எல்லாம் ஒன்று தான் அவன் இதையும் மகிமையாக தான் பார்க்குறான் ஆகையினால் சோபன தர்ம அதர்ம ரூப பறவைகளுக்கு இருக்கிற ரெண்டு ரெக்கையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற தர்மா தர்ம ரூபமாக இருக்குது துவாசுபர்ணா அப்படின்னு மந்திரத்தை சொல்கிறார் அதனால தான் ரெண்டுமே தர்மத்துக்கு மகிமையே அதர்மத்தினால தான் அப்படிலாம் புரிஞ்சுக்கணும் அதர்மத்தை எப்படி அழகான இறக்கைன்னு சொல்கிறதுன்னா இந்த காண்டெக்ஸ்ட்டை புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் அதாவது உலகத்தில் நல்லதுக்கு மதிப்பே தீயது இருந்தால் தான் தெரியாது அது வந்து என்னென்ன இதோடைய பிரகாசத்தை காட்டுறதே அதுதான் இப்போ நமக்கே தெரியுது அது நம்ம வாழ்க்கையில் தவறு பண்ணால் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நல்லது பண்ணிணா எவ்வளோ நல்லா இருக்கோங்கிறது ரெண்டும் தெரிகிறது ஆக இதோட ரெண்டும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அதனால தான் சுவாமிக்கு தர்மாயண மகா அதர்மாயண மகான்னு பூஜை பண்ணுறோம் அஹத்வாசுபர்ணா அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் சுபர்ணகாங்கிறதுக்கு அர்த்தம் அது அப்புறம் என்னதுன்னா சோபனம் பர்ணம் எஸ்ய அழகான இலைகள் ஏன்னா அழகான இலை இருக்குது இலையை பார்க்குறோம் இலையை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது அப்பர்ணா என அபர்ணாயின் மகான் இருக்குது லலிதாசாஸ்திரநாமத்தில் அதுக்கு நிறைய அர்த்தம் சொல்லுவார்கள் ஆஹா சோபனம் பர்ணம் எஸ்ஐ இ வா சுப்பணகா இன்னும் ஒரு மீனிங் அழகான இலையை பார்த்தாலே தெரியுது இலையிலெல்லாம் எவ்வளோ மகிமை இருக்குது அந்த இலை அந்த இலை பச்சையாக இருக்கிறது பழுக்கிறது பழுத்தப்பறம் காஞ்சி போகிறது அதிலெல்லாம் அதனுடைய மகிமையை பார்த்தா தெரிகிறது ஆஹா பகவான் அவருடைய விபூதி அது சுப்பர்ணா பததாம் சுப்பர்ணா அஸ்மி ஆக பததாம் அப்படிங்கிறதுக்கு பரப்பவைகள்னு போட்டிருக்கார் பததாம்னா விழருதுன்னு அர்த்தம் இல்லை அப்படி சொல்லலாம் தோன்றுகிறது ஆனால் கருடன் தத் புருஷாய வித்மகே சுவர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருட்பிரச்சோதயாத் இப்படி படிக்கிறோம் ஆக சோபனம் பர்ணம் எஸ்ய யாருக்கு அழகான இறக்கைகள் இருக்கின்றனவோ அவர் கருட நான் சோபனம் பர்ணம்ங்கிறதுக்கு முதல்ல சாதாரணமாக இலையை சொன்னேன் ஆனால் இங்கே ரக்கை தான் சொல்லியிருக்கு சோபனம் பர்ணம் இறக்கையை உடையவர் சுபர்ணகா சுபர்ணகா சுபர்ணௌ அப்படி போடணும் சுபர்ணௌ துவா சுப்பர்ணா அப்படின் அனா இங்கே சுப்பர்ணஹா பத்ததாம் அஸ்மி இது ஈஸ்வரவச்சனாத் எங்கே இருக்கு தெரியல கீதையில் சுபர்ண பதத்தாம் அஸ்மிங்கிறது பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை பததாம் சுப்பர்ணோஸ்மி இது ஈஸ்வரவச்சனாத் எந்த காண்டெக்டில் இருக்குது தெரியாது ஆக ரெண்டு மீனிங் கொடுத்துருக்கார் ஒன்று பக் பக்சியோட ரெண்டு ஒன்று எனது தர்மம் அதர்மம் அதர்மம் தர்மம் ரெண்டும் சுபர்ணம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் இல்லாட்டி கருடன் கருட ரூபமாக இருந்து பகவான் அந்த வேதத்துல எல்லாம் அந்த கருட ரூபமாக சொல்லியிருக்கு கருடனுக்கு நிறைய மகத்துவமெல்லாம் சொல்லியிருக்கு கருட ரூபமாக இருந்து அந்த இரக்கைகளை உடையவர் அப்படிங்கிற அர்த்தம் அடுத்தது புஜகோத்தம புஜேன கச்சதா உத்தமாக புஜகோத்தமாக உயர்ந்த பாம்பாக இருக்கார்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் அதிலையே போட்டு புரிஞ்சுக்கணும் அவர் பாம்பு படுக்கையிலே படுத்திருக்கார் பாம்பும் அவர் மேலே இருக்கிறது இப்படிலாம் புஜகோத்தமாக புஜகஹாங்கிறதுக்கு பாம்பு புஜங்கம் அப்படின்னு சொல்கிறோமே அதே பாம்பு வளைஞ்சு போகிற மாதிரி தான் இந்த விற்தம் புஜங்க விரத்தம்லாம் சொல்லுவோம் இங்கே உத்தம் புஜகஹா புஜேன கச்சதாம் அது வந்து அப்படியே ரெப்டைல்னு சொல்கிறோம் இல்லையா ஊர்வனை ஆக ஏன்னா அதில் உயர்ந்ததாக இருக்கிறது புஜகோத்தமாக ஆதிசேஷனா ஆதிசேஷ ரூபமாக வாசுக்கி வாசுக்கி ரூபமாக இருக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கு ஹிந்தியில் போட்டிருக்கு பாருங்கள் शेष वासुकी आदि भगवान की विभूतिया होने के कारण उनका नाम भुजगोत्तम हई अहबुजगोतम भगवान के भुजगोत्तम एला कड़ा न और नाममा चली चल रो अतः हिरण्यमिव, हिण्यम कल्याणी नाभि ना अस्ति हिण्यनाभ ஹிதரமணிய நாபித்வாத் வா ஹிரண்ய நாபா ஹிரண்யம் இவ கல்யாணி நாபி தங்கத்தை பார்த்தா எல்லாம் மங்களங்கிறோம் ஸ்வர்ணத்தை பார்த்தாலே மங்களம் காஞ்சனத்துக்கு மதிப்பு ஹிரண்யம் இவ ஹிரண்யம் இவன்னு சொன்னால் தங்கத்தை போல ஸ்வர்ணத்தை போல கல்யாணி மங்களகரமான நாபிகி நாபிக தொப்புள் அயிதி இவருக்கு இருப்பதால் இவர் ஹிரண்யநாபகா ஸ்வர்ணத்தை போன்ற மங்களகரமான தொப்புளை உடையவர் எனவே இவருக்கு ஹிரண்யநாபகான்னு பேர் ஹித ரமணீய நாபித்வாத்வா ஹிரண்யநாபகா இன்னொரு அர்த்தம் நன்மையை தரக்கூடியதும் அழகியதுமான எல்லாருக்கும் அந்த தொப்புள் இருக்கே அந்த ஹிரண்யநாபாங்கிற தியானத்தின் மூலம் அது சுவாமியோட பத்மநாபக வரப்போகிறது அடுத்தது ஆக நன்மையை தரக்கூடிய அழகிய தொப்பிலாக இருப்பதால் என்றோ அப்படின்னு சொல்கிறார் ஹித ரமணீயநாபித்வாத்வா ஹிரண்யநாபா ஹிரண்யங்கிறதுக்கு ஹித ரமணியன்னு போடுறார் ஹிரண்யம்மிவன்னு ஒரு அர்த்தம் ஹிதரமணீயநாபிகி ஹிரண்யநாபா அடுத்தது பதரிக்கா நாயணே சோபனம் தபர்தி சுத்தப்பனசிரிச்சை பரமம் स्मृतेह சுதபாகா அப்படிங்கிற நாமத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் நல்ல தபஸ் பண்ணார் அதனால் சுதபாகா பதரிக்காசிரமத்தில் நரநாராயண ரூபமாகிருந்து பகவான் ரொம்ப நன்றாக தவம் செய்தார் சோபனம் தபஹா சரதி இப்பவும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள் இந்த சரத்திங்கிறது இங்கே வர்த்தமான காலத்தில் இருக்குது சரதி இதபாக நல்ல தபஸ்ஸு இன் அந்த அர்த்தத்தை இன்னும் சொல்கிறார் எப்படி தபஸ்ஸுன்னா மனசையும் இந்திரியங்களையும் ஒருமுகப்படுத்துறது இந்திரியங்களையெல்லாம் கட்டுப்படுத்தி மனசை ஒ ஒடுக்கிறதுக்கு உயர்ந்த தபஸ்ஸு மனச இந்திரிய ஐக்காகிரியம் மனசஷ்சேந்திரியானான் ச ஹாக்ரியம் அது பிரம்மபுராணத்தில் இருக்கு பிரம்மாண்ட புராணமாக பிரம்ம வைவர்த்த புராணமோ தெரியல பிரம்ம புராணம் இது ஸ்மிருதேஹ் என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது தபஸ்னால் சாதாரணமாக சாப்பிடாமல் இருக்கிறது இந்த மாதிரி வர தபஸ் எல்லாம் இல்லை இது இந்திரியங்களையெல்லாம் ஒடுக்கி மனசை ஒருமுகப்படுத்துறது இந்திரியங்களையும் மனசையும் ஒருமுகப்படுத்துறதுக்கு பேர் மேலான தபஸு ஆகவே சுதபாகா ரெண்டாக பிரிக்கலவர் மனசேந்திரியானான் சைக்காக்ரியம் அப்படி இருந்தார்கள் இருக்கிறார்கள் நரநாராயணர்கள் பத்திரிகாஸ்ரமத்தில் அப்படிங்கிறது சம்பிரதாயமாக சொல்கிறது ஆக பதிரிகாசிரமே நரநாராயணரூபேணோபனம் தபஹா மங்களகரமான தபஸ்ஸு பண்ணுகிறாள் தபஸ் பண்ணுறதில் சகாம தபஸு நிஷ்காம தபஸ் இருக்குது லோக சங்கிரகமாக இருக்குது அதாவது சகாம தபஸ்ஸுன்னா என்ன மெட்டீரியல் ரிசல்ட்டுக்காக பண்ணுறது தபஸ் பண்ணுறேன் விரதம் இருக்கேன் ப்ரைம் மினிஸ்டர் கூட நவராத்திரிக்கு தபஸ் விரதம் இருக்கார்னு சொல்கிறாங்க எல்லா நவராத்திரிக்கும் இருக்காரோ ஆக இந்த தபஸ் அந்த இந்த விரதமெல்லாம் இருக்கிறது எதுக்கு தபஸ் பண்ணுறது விரதம் தபஸ் எல்லாம் ஒன்று அப்போ இந்த சகாம தபஸ்ஸுன்னு சொன்னால் லௌகிக பலனுக்காக பண்ணுற தபஸ் சித்த சுத்திக்காக பண்ணுற தபஸ் அப்புறம் மகான்கள்லாம் வந்து தபஸ் பண்ணுறது எதுனா உலகம் நல்லா இருக்கணும் தங்களையே வருத்தி கொண்டு இவ்வளோலாம் செய்கிறார்கள் காரியங்கள்லாம் பண்ணுகிறார்களா லோகக்ஷேமத்துக்காக ஆக கீதையில் பார்த்துருக்கோம் திரவிய யஜாக தப்போ யஜ்ஞாக வேதத்தில் தபஸை பற்றி நிறைய இருக்குது आह इति सुवर्तुला அஹ பரம்தபே அடுத்தது பத்ம मध्ये அசிஹய மோ பிரம साधुत्वं शब्द साधुत्म शब्द सा पदम सवर्तुला रउंडन अर्थ एप्ली ताम रोम अलग अब नाभिकी अस् इवर तमरेपुर अलग वटवड़व पदमनाभम நமக்கு தெரியும் சுவாமி வந்து பத்மா பத்ம த நாபத் நாபியிலிருந்து மேலே தாமரைப்பூ இருக்குது அதில் தான் பிரம்மதேவன் இருக்கார் அதெல்லாம் பார்க்குறோம் அனந்த பத்மநாப சுவாமி ஹிருதயபத்மஸ்ய நாபௌ ஹிருதயபத்மஸ்ய மத்தியே நாபௌ பிரகாசநாதுவா நாபௌவ் மத்தியே அதாவது தொப்பிலுடைய மத்தியிலும் இல்லை ஹிருதயத்தினுடைய ஹிரதயபத்மத்தின் மத்தியிலும் ஒளிர்கிறார் இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இந்த மணிப்பூரகம் ஆக ஹிருதய பத்மம் நாபி பத்மத்தில் அங்கே ஒளிர்கிறார் பிரகாசிக்கிறார் அ நடுவே அவர் பிரகாசிக்கிறார் ஹிருதய ஹிரதய தாமரையின் நடுவே இருப்பதால் அவருக்கு பத்மநாபகா என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லை ஹயபத்மத்தினுடைய நடுவுல நாபீல அப்படியொர்தாவது ஹயம் அங்கம் அந்த பத்மத்தினுடைய மத்தியில் பிரகாஷ்கிறார் பூத்தம் எத்ண்டம் புரமத்தி தகரங்க தமின் எதந்தவியம் அஹ்யபத்மோ மத்தியே தனியாக அதை எடுத்துக்கணுங்கிறது இல்லை நாபின்னு எடுத்துக்கிறத விட உள்ள தாமரையினுடைய நடுப்பகுதியில் நாபியினுடைய தாமரை மலரின் தொப்புள் பகுதியின் நடுவிலே விளங்கி கொண்டிருக்கிறார் அப்படி பாவனை பண்ணுறோம் பத்மநாபா ஆஹா இந்த இதில் இந்த சப்தத்தில் தோஷம் பார்க்கக்கூடாது பத்மநாப சப்தத்தில் எந்த எல்லா சப்தசாஸ்திரிகள்லாம் அதை பார்ப்பார்கள் இப்படி ஒரு சப்தம் இருக்கேன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது வச்சுருக்கார் ஆரம்பத்துலேருந்து வருது நிறைய தடவை ஆக இந்த சப்தம் வந்து தோஷம் இல்லை ஒரு ஒருத்தரையும் அதை நியாயபூர்வமாக நியாயப்படுத்துகிறார் அடுத்தது பிரஜா நாம் பத்திகி பிதா பிரஜாபதிகி பிரஜா மக்களின் தலைவன் பிதா அதனால் ஜத் ஜத் ஜத் தீஸ்வர சொ அஹ பிரித்த பிரபிண்டை கீதையில் வரதே பிதமித்தம்தாத்த ஜ ஆஹம பித்த பித்திய ஜகத்த மாத பித்தமதி அமத்தியுதா சந்திமா அோோரமசக் சிமா அரி மூர்த படிங்கு மருத்துவு வினா தேத்துவீ அமத்து அமத்தவ நமக்கு என்ன அர்த்தம் ந மிருத்யு மிருத்யூ இஸ்இ கோல் டு விநாச அழிவு அழிவுக்கு காரணமோ அசிய ந வித்தியே அழிவோ அழிவுக்கு காரணமோ இவருக்கு இல்லை இவருக்கு அழிவும் இல்லை இவரை அழிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை உடம்பு அழியிறதுக்கு உடம்பு அழிகிறது உடம்பு அழியறதுக்கு காரணம் என்ன கர்மா பிரார்த்தம் முடிஞ்சால் உடம்பு அழிஞ்சானும் ஆக இறைவனுக்கு உடலும் இல்லை அழிவும் இல்லை அதற்கான காரணமும் இல்லை அமத்தியு மருத்யுரகிதான்னு அர்த்தம் மிருத்து ந விநாச வின தத்ஹேத்து தத்ஹேத்து தினாசேத்து வா அ ந வித்தியே மிருத்யவும்லை மிருத்யூகேதுவும் இல்லை ஆகையினால் இவருக்கு அமிருத்யுகூன்னு பேர் அடுத்தது சர்வதற்கு பிராணிநாம் கிருத்தாத்தம் சர்வம் பசியாவிக்கேன போதேன இவதற்கு சர்வதற்குனா எல்லாற்றையும் பார்க்குறவர்னு அர்த்தம் அனைத்தையும் காண்பவர் பார்ப்பவர் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே காண்பவர்னா அறிபவர்னு அர்த்தம் சர்வஜகான்னு அர்த்தம் பிராணினாம் பிராணினாம்னு சொன்னால் ஜனங்களுடைய குறிப்பாக மனுஷ சரீரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கிருத்த அகிருத்தம் சர்வம் ஏன்னா மற்ற சரீரத்தில் இருக்கிற ஜீவனும் மனுஷிய சரீரத்தில் இருக்கிற புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி தான் பிறக்கிறது மனுஷ சரீரத்தில் இருக்கிற போது பண்ணின புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஜென்ம மத்தியம ஜென்ம அதம ஜென்மெலாம் சொல்கிறோம் சரீரம் ஆக பிராணி எந்த சரீரத்துக்குள்ளே இருந்தாலும் சரி பிராணினாம்னா ஜீவானாம்னு போடுறது நல்லது பிராணினாம் சர்வேஷாம் ஜீவானாம் கிருதாம் கிருத்தம் கிருதா கிருத்தம் கிருதா கிருத்தம்னா செய்த செய்யாத அப்படின்னு போடணும் இல்லாட்டி புண்ணிய பாபம் செய்யக்கூடிய புண்ணிய பாபம் எல்லாவற்றையும் சர்வம் பசியத்தி இவன் எதை செஞ்சான் எதை செய்யலேன்னு எனக்கு தெரியும் சொல்கிறான் இல்லையா ஒரு கடை ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் எதாவது இன்ஸ்டிடியூஷன் இவன் என்னத்தை பண்ணினா என்ன பண்ணலேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி பகவான் வந்து இவன் இந்த ஜென்மாவில் எதை செய்யணுமோ அதை செஞ்சான்னா எதை செய்யலையோ அதை செஞ்சிருக்கான் செய்யக்கூடாது செஞ்சான் செய்ய வேண்டியதை செய்யலை செய்ய வேண்டியதை செஞ்சான் செய்யக்கூடாத செய்யலை ரெண்டும் தர்மமாக வாழ்ந்தால் தர்மமாக வாழலை எல்லாம் தெரியும் அவருக்கு சர்வம் பஷதி லைக் சிசிடிவி சர்வம் பஷதி அது எப்படின்னா சுவாபாவிகேன போதேன இயற்கையே அவருக்கு அப்படி இருக்குது அது ஈஸ்வரனுக்கு என்ன சக்தின்னா அவருக்கு இயற்கையாகவே தெரியும் அதனால தான் அவர் பேர் பகவான் சுவாபாவிகேன போதைன அதுக்குன்னு கல்டிவேட் பண்ண வேண்டாம் இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி நிறைய எக்யூப்மெண்ட்லாம் வச்சுண்டு எல்லா இடத்துலேயும் சிசிடிவியெல்லாம் வச்சுண்டு தேவலோகத்துல எங்கேயா வைகுண்டத்துலேயோ உட்காந்துட்டு அதுக்கெல்லாம் மேனேஜ்மெண்டில் ஆளெல்லாம் போட்டுண்டு இல்லையா ஆளெல்லாம் போட்டு ரிப்போர்ட்டு கொடுப்பா என்ன யாரெல்லாம் என்ன பண்ணால் பண்ணலேங்கிறதெல்லாம் சொல்லுன்னு அதெல்லாம் இல்லை ஒருத்தரை பார்த்தாலே தெரியும் இவன் என்ன பண்ணியிருக்கான் பண்ணலை எல்லாம் தெரியும் பார்த்தாலும் சரி பார்க்கட்டாலும் சரி பகவானுக்கு அவன் கர்ம சாட்சி சர்வ கர்ம சாட்சி கர்மபல தாத்தா ஆகா சுவாபாவிகேன போதேனங்கிறார் அதுக்கெல்லாம் வேணும் தெரியும் இந்திரனே தப்பு பண்ணாலும் தெரியும் இந்திரன் ஒரு உத்தம சரீரம் உள்ள ஜீவன் தானே ஆகையினால் பகவானுக்கு யார் என்ன பண்ணினாலும் தெரியும் அது நமக்கு தெரியணும் கடவுளுக்கு தெரியும்ப்பா நம்ம எதை பண்ணலே பண்ணுறோன்னு தெரியும் அதுக்கு தகுந்ததை அவர் கொடுப்பார் அதனால் ஒழுங்காக ஜாக்கிரதையாக இரு உன்னையே நீ ஏமாற்றிக்காது எல்லாம் வந்து நம்மளை நாம் ஏமாத்திக்கப்படாதுங்கிறதுக்கு தான் இன்னொருத்தரை ஏமாற்றி சம்ப இது பண்ணாலும் நம்மளைத்தானே நம்ம ஏமாத்திக்கிறோம் ஒருத்தன் இன்னொருத்தரை ஏமாத்துறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் அவனை ஏமாத்துறானா தன்னை ஏமாற்றிக்கிறானா உண்மையிலேயே ஆ பிறரை ஏமாற்றுபவன் உண்மையில் பிறரை பிறரை அவன் ஏமாத்துறது காரணம் அவன் பிராரப்தான் இவன் மூலமாக அவன் ஏமாறணுன்ருக்கு ஆனால் இன்னொருத்தரை ஏமாத்துறது அப்படிங்கிறதுனால இன்னொருத்தரை ஏமாத்துறதுனால இவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம் ஆனால் அவன் தன்னைத்தானே அறியாமையினால் ஏமாற்றிக்கிறான் அதனால் ஏமாறாது ஏமாற்றாது ஆ சுவாபாவிக்கேன போதேன ஸ்வாவமாக இருக்கிற அறிவு இயற்கையாகவே भगवान இந்த சுவாபாவிகேன போதேனங்கிறது ரொம்ப முக்கியம் சர்வதுக்கு சர்வம் பஷியத்தி அச்சுஹூ பசியத்தின்னா அவருக்கு கண்ணு கிடையாது ஆனால் பார்க்குறாருன்னா அது பிரம்மனுக்கு சைதன்யத்துக்கும் இருக்கும் ஈஸ்வரன் சர்வஜனுக்கும் இருக்கும் அடுத்தது சிம்ஹா எனமஹா ஹினஸ்தி இது சிம்ஹா புருஷோதராதித்வாத் சாதுவம் இந்த புருஷோதர சப்தம் மாதிரி தான் இது சிம்ஹாய நமங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஹிம்சா ஹினஸ்தி இது சிம்ஹா தப்பு பண்ணுறவனையெல்லாம் அடிச்சு உதைக்கிறார் துவம்சம் பண்ணுறார் தண்டனை கொடுக்குறார் தண்டனை கொடுக்கறது பகவானுக்கு தர்மம் அஹ ஹினஸ்தி தி சிம்ஹா அதாவது சிம்ஹகா வந்து ஹிம்சஹான்னு நீங்கள் எப்படி அர்த்தம் சொல்லலாம் ஹிம்சிம்ஹா அப்படின்னா சி ஹிம்சஹாங்கிறதான் சிம்ஹகான்னு ஆயிருக்குன்னு சொல்லுவார்கள் வழக்கமாகவே சிம்ஹங்கிறதே என்ன ஹிம்சை பண்ணுறது ஆனால் இங்கே சிம்ஹப்தத்துக்கு ஹிம்சஹான்னு அர்த்தம் பண்ணுறார் ஹிம்சம் ஹினஸ்தி ஹிம்ச பண்ணுறார் எதுக்காக என்ன அப்பா குழந்தைய அடிக்கிறார் கண்டுக்கிறார் அப்படின்னா என்னென்ன நல்லதுக்கு தானே ஆகா அதுவும் சிம்ஹகா சப்தத்தை ஹிம்சஹான்னு போடுறதில் தோஷமில்லைங்கிறார் இத்தி நாம் நாம் தித்தீயம் சதம் விவருத்தம் இத்தி நாம் நாம் த்விதீயம் சதம் விவருத்தம் இரநூறு நாமாக்கள் முடிஞ்சு போச்சுங்கிறார் இவ்வாறு இருநூறு நாமங்களின் பொருள் நிறைவு பெற்றது இருநூறு நாமாக்களுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு இனி அடுத்தது சந்தாத்தா முன்னூ நாம.. ஒன்றாவது நாமா ஆரம்பிக்கிறார் கர்மபலை புருஷான் சந்தத்தேய சந்தாத்தா கர்மபலங்களால் புருஷான் புருஷான்னா ஜீவான் அப்படின்னு அர்த்தம் சரீரத்தில் இருக்கிற ஜீவர்களுக்கெல்லாம் கர்மபலத்தோட சம்பந்தத்தை உண்டு பண்ணுறார் எப்படி வண்டி மாடு இருக்குதுல்ல மாடு வண்டி வண்டி ஈக்குவல் டு கர்மா மாடு ஈக்குவல் டு ஜீவா இது ரெண்டையும் பூட்டுறதுக்கு ஒருத்தம் வேணுமே மாடு தானாக வண்டியில் போய் பூட்டிக்காது வண்டியும் தனியாக தானாக போய் வன் மாட்டோட பூட்டிக்காது ஆ மாட்டையும் வண்டியையும் பூட்டுறதுக்கு ஒருத்தன் வேணும் அது மாதிரி இதெல்லாம் இனிமேல் இந்த எக்ஸாம்பிளெலாம் எப்படி சொல்கிறது தெரில குழந்தைகளுக்கெல்லாம் புரியுமா தெரியாது ஆ அதுக்கெல்லாம் வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்லாம் கண்டுபிடிக்கணும் ஆக இது ரெண்டையும் சேர்க்கறது கர்ம பலை புருஷான புருஷானுன்னா ஜீவர்களை கர்மபலங்களோடு சந்தத்தே சந்தத்தேன்னா சம்பந்தப்படுத்துகிறவர் தொடர்பு படுத்துகிறவர் இது சந்தாத்தா அழ வைக்கிறார் சிரிக்க வைக்கிறார் மூடவுட் ஆக்கிறார் அப்புறம் குஷியாக்கிறார் ஒரே நாளில் காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே ஏகப்பட்ட மூடு அவுட்டாக இருது மூட் அவுட்டாகிறது மூடெல்லாம் மாறுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அவளோட கர்மபலன் அதை சேர்க்க வைக்கிறது யார் பகவான் அதுக்கு நிமித்தத்தை உண்டு பண்ணுறது யார் தான் பெரிய அதிசயம் அவன் என்னை கஷ்டப்படுத்தினான் அப்படிங்குறோம் அவன் எனக்கு சுகம் கொடுத்தாங்கிறோம் அதான் நம்ம அடிக்கடிக்கு சொல்கிறேன் இது என் கர்மா அவன் மூலமாக பண்ணுறதா இல்லை அது அவனுடைய என்னது அவனுடைய ஃப்ரீவில்லா ஒருத்தனுடைய ஃப்ரீவில் என்னுடைய சுகதுக்கத்துக்கு காரணமாக இருது இப்போ அவன் ஃப்ரீவில் ரீசனாக நாம் பண்ணின என்னுடைய நாம் முன்னாடி யூஸ் பண்ணின ஃப்ரீவில் பலனை இதுதான் கர்ம சங்கிலி சிக்கல் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இப்போ ஒருத்தன் ஃப்ரீவில்லை யூஸ் பண்ணி நல்லா ஃப்ரீவில்லை வந்து நல்ல காரியத்துக்கும் உபயோகப்படுத்தலாம் மோசத்துக்கும் உபயோகப்படுத்தலாம் நமக்கு சாய்ஸ் இருக்குது பிறரை துன்புறுத்தவும் முடியும் பிறரை இன்புறுத்தவும் முடியும் பிறரை இன்புறுத்துவதற்கு காரணம் துன்புறுத்துவதற்கு காரணம் நான் அப்படி பண்ணுறதுக்கு காரணம் அவங்க கர்மாவா ஏன் ஃப்ரீவில்லா சொல்லவே முடியாது ஒரு நாளும் இதுக்கு பதிலே சொல்ல முடியாது பேசாமல் இதை சிந்திக்கிறதை விட்டுடுறது தான் நல்லது திங்க் பண்ணுறது ககனா கர்மனோ கத்தி கண்டே பிடிக்க முடியாது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் நம் அரி புத்திசாலி என்ன பண்ணுவான்னா என்ன புத்திசாலி என்ன சொல்கிறான் யாரும் எனக்கு வந்து சுகதுக்கத்தை கொடுக்க முடியாது நானும் இன்னொருத்தருக்கு சுகதுக்கத்தை கொடுக்க முடியாது அவன் கர்மாவை அவன் அனுபவிக்கிறான் என் கர்மாவை நான் அனுபவிக்கிறேன் ஏன் கர்மாவை நான் அனுபவிக்கிறதுக்கு இன்னொருத்தனுடைய புருஷார்த்தம் காரணமாக இருக்கலாம் இன்னொருத்தனுடைய கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு ஏன் புருஷார்த்தம் காரணமாக இருக்கலாம் இதெல்லாம் யார் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறான்னா மாயாசகிதம் பிரம்மா ஈஸ்வரன் என்ன தான் ஒரு லெவலுக்கு மேலே புரியாது வாழ்க்கை நம்ம எப்போவுமே என்ன பண்ணுறோம் நம்ம கர்மாதான் காரணம்னு சொல்கிறோமான்னா என் கர்மா காரணமாக இருக்கட்டும் எதுக்கு இவன் பண்ணுறான் அதை அப்படின்னா அதான் சொல்லிட்டேன் உன் கர்மாவான் உனக்கு இப்படி பண்ணுறான் என்னை பார்த்துட்டு சுவாமிஜி சிரிக்காமையே போயிட்டாருன்னு அது உன் கர்மா என்னை சிரிக்காமல் பண்ணிடுச்சு சொல்கிறாங்க இல்லையா நான் வேணும்னு பிளான் பண்ணி சிரிக்காமல் போனேன் நான் என்ன சிரிக்கப்படாது நான் என்ன என்னோடய ஃப்ரீவில் யூஸ் பண்ணேன் ஏன் ஏதோ மூடில் போயின்னு இருப்போமா இருக்கும் அதெலாம் இல்லை வேணும்னு அப்படி நீ நினச்சியானா அது ஒரு கரும ஆகிடுது பருவம் that also ஏ கர்மா தப்பு பண்ணாதவன தப்பு பண்ணுறதான்னு நினைக்கிறது புண்ணியமாக பாவமா மாட்டின்ண்டோம் இதுதான் இதுலேருந்து வெளியில் வர்றதுங்கிறது புரிஞ்சின்றால் தான் தப்பிக்க முடியும் அதாவது என் கர்மா இன்னொருத்தனுடைய புருஷார்த்தத்தில் வருது அவனுடைய புருஷார்த்தத்துக்கு அவனுக்கு இந்த கர்மா வேலை செய்யும் இப்படியே சுற்றுறது கர்ம பாச பின்னல் கண்டே பிடிக்க முடியாது அஹோ மாயா அதனால் கர்ம பலைகி புருஷான் சந்தத்தே அதோ பண்ணின கர்மாவோ ஜடமாக இருக்குது ஜடமான கர்மா எப்படி சேதனத்துக்கு வரும் கர்த்தூராஜ்யா பிராப்பியத்தை பலம் கர்ம கிம் கர்ம கர்ம தஜ் ஜடம் வைக்கிறது யாருன்னா நம்ம கடைக்கு போகிறோம் கடைக்கு போய் நம்ம பணத்தை கொடுத்து பொருளை வாங்குகிறோம் நான் கொடுக்குற பொருள் இருக்கே அது வந்து ஜடம் அதுக்கே அறிவு இருக்கா பணம் தானாகவே போய் கடைக்கு போய்க்குமா பணம் தானாகவே கடைக்கு போகாது பேங்க் வழியாக போகிறது அதெல்லாம் வேறு விஷயம் அது வந்து வண அவ நான் என்ன பண்ணுறேன் கடையில் ஒருத்தன் உயிர் ஒருத்தன் இருக்கானா இல்லையா அறிவுள்ள ஒருத்தன் கடையில் உட்காந்துருக்கான் என்ன இல்லாட்டி கம்ப்யூட்டர்லேயே போட்டால் எல்லாம் வருதுண்ணா அதுவும் ப்ரோக்ராம் பண்ணணுமே ஏடிஎம்மில் கடையில் ஒருத்தன் உட்காந்துருக்கேன் நம்ம என் சிம்பிளாக வச்சுப்போம் எக்ஸாம்பிளை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம் அப்போது கடையில் ஒருத்தன் இருக்கா நானும் சேதனன் அவனும் சேதனன் அவனும் வந்து கான்ஷியஸ் பீயிங் நானும் கான்ஷியஸ் பீயிங் ஆனால் பணம் வந்து கான்ஷியஸ் பீயிங்கா இல்லை நான் கொடுக்குறேன் அவன் எனக்கு கொடுக்குறான் ஃபஸ்ட் கிளாஸுக்கு டிக்கெட்டு வேணும்னு கேட்டால் ஃப்ளைட்டில் அது கொடுக்குறான் இது எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் வேணும்னா கொடுக்குறான் எக்கானமி வேணும்னா கொடுக்குறான் அது மாதிரி எதுக்கு சொல்கிறோன்னா நம்ம கொடுக்கறதை வாங்கி கொடுக்குறதுக்கு ஒருத்தங்க ஆனும் நம்ம பண்ணுற ஒரு எஜமான ஒரு வேலைக்காரன் ஆசிரமத்தில் எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க யார் யார் என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுதானே அதுக்கு அவங்களுக்கு பண சம்பளத்தை கூட கூட்டு கொடுக்கவோ இல்லாட்டி வேண்டான்னோ எல்லாம் தீர்மானம் பண்ண முடியும் அவன் பண்ணுற வேலையே அவனுக்கு சம்பளம் கொடுத்துருமா ஒருத்தன் நல்லா வேலை பண்ணுறான்னா அந்த வேலையை எப்படி சம்பளம் கொடுக்கும் அந்த வேலையை பார்த்து கொடுக்கணும் அது மாதிரி பகவான் சேதனை அதுதான் இங்கே சொல்கிறோம் கர்மபலைகி புருஷான் சந்தத்தே கர்மபலன்களோடு ஜீவர்களை சம்பந்தப்படுத்துகிறான் சரீரத்தை கொடுத்து என்விரோன்மெண்ட்டை கொடுத்து ரிலேஷன்ஷிப்பை கொடுத்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை கொடுத்து எல்லாம் யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை ஒரே அதிசயமாக தான் இருக்குது வாழ்க்கை சந்தத்தே இத்தி சந்தாத்தா சேர்த்து வைக்கிறான் வினைகளோடு வினை உயிர்களை வினைகளோடு இணைத்து வைக்கிறான் இறைவன் அப்படின்னு அடுத்தது பலபோக்தாச்சேவய சந்திமான் சந்திமத்தே நம சந்தாத்தே நம சந்தாத்தாய நமெலாம் சொல்லக்கூடாது ध नम धाता धाता रौ आम आना सन्गद्र उपसर्गम प्रिफिक्स फलभोक्ता चये सन्धिमान फलन फलन फलभोक्ता चलन अनुविक्रवनमेदी अद्वैत சந்திமான் அந்த கர்ம கர் அதாவது சந்திமான்னா என் அர்த்தம் கர்ம அனுபவிப்பவன் அப்படின்னு அர்த்தம் சந்தாத்தா சந்திமான் சந்திமத்தே நமகான் கொஞ்சம் அதிசயம்தான் ஜீவ ஜீவனுக்கு கர்மபலனை சேர்த்து வைக்கிறான் அந்த ஜீவரூபமாக இருந்து கர்மபலனை பலனை அனுபவிக்கிறது பகவான் மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதனா மமைவ அம்சஹான்னா இங்கேதான் புரியும் மமைவாம்சோ ஜீவலி கஷ்டப்படுறது யாருன்னா கஷ்டப்படுறதும் கடவுள்தான்ட்டான் ஜீவாத்மாவும் பரமாத்மா முதல்ல சொன்னதுக்கு இதுக்கு எப்படி இருக்குது பாருங்க என்னமோ பரமாத்மா எனக்கு என்னமோ துரோகம்ன்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணப்படாது நான் எவ்வளோவெல்லாம் விஷ்ணு சாஸ்திரம் அவன் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சமாவது கருணை கேட்டி நான் பண்ண பாபத்தை எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு சுகத்தை மாத்திரம் கொடுக்கறத கிடாது அது இல்லாதுக்கு எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறார் அப்போ நான் கஷ்டம் அனுபவிக்கிற நான் யாருன்னா துக்கத்தை அனுபவிக்கிறவன் யாருன்னா இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே நான் துக்கத்தை நான் அனுபவிக்கிற நான் தான் கடவுள்தான் துக்கத்தை அனுபவிக்கிறார் கடவுள்தான் சுகத்தை அனுபவிக்கிறார் கடவுள்தான் புண்ணியத்தை பண்ணுறார் கடவுள்தான் பாபத்தை பண்ணுறார் இப்படி சொன்னால் என்னாகும்னா இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் குழப்பமும் போழப்பாஸ்திரம் அப்படி தான் அப்போ நான் நான் என்ன கடவுளாகவே நினச்சுட்டா துக்கம் அனுபவிக்கிறேன் சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போகிறேன் என்ன அது புரியுது சந்திமத்தே நமஹா சாதாரணமாக இன்னொன்று சொல்கிறது உண்டு போக்தாரம் யஜ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி இது அதாவது கர்மகாண்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு ஞானகாண்டத்துக்கு போய்டுறது கர்மகாண்டத்தில் இருக்கிற போது துவைதம் பகவான் எனக்கு கொடுக்குறார் நான் அனுபவிக்கிறேன் நான் பண்ண புண்ணிய பாவத்தை அனுபவிக்கிறேன் அப்புறம் கடைசியில் அனுபவிக்கிறவர் யார் கொடுக்குறவர் யாருன்னா எல்லாம் ஒன்றுதான்னா இதுதான் ஒரே ஜம்ப்பு கர்மகாண்டத்துலேருந்து ஞானகாண்டத்துக்கு போகிறது இப்போ ஜீவாத்மா சுகதுக்கம் அனுபவிக்கிறதா பிரம்மன் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதா சொல்லுங்கப்பா பிரம்மனுக்கு சுகதுக்கம் இல்லைன்னு சொல்லுவோம் பிரம்மன் தான் ஜீவனாக சுகதுக்கத்தை அனுபவிச்சுருக்கு அப்படிங்கிறது இந்த இதனால்தான் இது இப்படி தான் இந்த குழப்பிறாங்க இந்த அத்வைதிகள் அப்படின்னு அவங்க சொல்லிவிடுவாங்க போக்தாரம் யஜ்யத்தபசாங்கிறதுக்கு அங்கே என்ன அர்த்தம்னா நாம் பண்ணுறதெல்லாம் அனுபவிக்கிறது யாருன்னா நான் வந்து புழியோதரையும் சக்கர பொங்கலும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறேன் அவர் சாப்பிட்றாரா நான் சாப்பிட்றேனே எல்லோரும் அவங்க நார்த்லாம் சொல்லுவாள் போக் போகுமம் நைவேத்தியம் பண்ணுறாருன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது போகு ரெண்டாவது போகு மூணாவது போகுமம் கிருஷ்ணருக்கு போகு காலம்புரை ஒரு போகு மத்தியானம் ஒரு போகு எல்லாம் அவருக்கான்னா அவரை சொல்லி நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் கடைசியில் நம்ம கர்மாவெல்லாம் என்ன சிவோ சிவோ போக்தா சிவ சர்வமிதம் ஜெகத்து ஆஹா நீங்கள் துவைத்தமாக பார்த்தா துவைத்தம் அத்வைதமாக பார்த்தா அத்வைத்தம் பார்ட்டிகலாக பார்த்தா பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ணும் வேவா பார்த்தா வேவா பிஹேவ் பண்ணுங்கிறான் சபாட்டமிக் லெவலில் கேட்டிருக்கோம் அதனால் ஐத்தமா பாத்த அதுவைத்தம் அதுவைதமா பாத்த அதுவைத்தம் அப்போ எதுதான் சத்தியம் ந அைதான் சத்தியம் ஆனால் இவ ப்ரி அதுதான் இங்கே ஆஹ் ஃபலபோக் சேவோக் ஆருஷான கர்மஃல ஒரே லயன் பாருங்க புருஷான கர்மஃல சந்தேக சந்தாத்த ஃபலோக் சேவந்தம் ஸிதம் வாஞ்ஜானுவிதம் விமூா நாப்பி பசியிஞானச்சுஷா எதந்தோ யோகி நைன பசியம்தோத்தம பசியேத அக்தனாங்க பதினாறாவது அத்தியாயத்தில் எத்தந்தோப்பி அகிருதாத்மான முயற்சி பண்ணினாலும் சில பேருக்கு புரிய மாட்டேங்கிறதுனா ஏன்னா சம்ஸ்காரம் இல்லைங்க சம்ஸ்காரமும் இருந்து முயற்சி பண்ணுறவனுக்கு புரியுமா சம்ஸ்காரம் இல்லாமல் எஃபர்ட் போட்டால் புரியாதுங்கிறார் அப்போ உத்ராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணாவிதம் அப்புறம் இந்த இன்னொன்று இருக்கே யாவத் சஞ்சாயத்தை கிச்சித் சத்வம் சாவர ஜங்கமம் க்ஷேத் கஷேத்தஜோகாத் தத்வித்திபர தருஷப எல்லாம் பகவத்கீதையெல்லாம் ஞாபகம் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று அது இன்னும் இன்னொரு தத்துவம் என்ன இருக்குது மயா தத்தமிதம் சர்வம் ஜெகதவியமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வூத்தானி நச்சாஹம் தேஸ்வஸித நச்ச மத்ஸ்தானி பூத்தானி பசியமே நீ அலையாவும் அலையும் கடல் உண்மைன்னு நினச்சா அலையும் கடலும் உண்மையாக தான் இருக்கும் தண்ணீர் மாத்தம்தான் உண்மை அலையும் கடலும் உண்மை இல்லைன்னு நினச்சா அதுக்கு தகுந்த மாதிரி எதை நீ வந்து எதை பார்க்குறியோ எந்த ஆட்டிடியூடோடு பார்க்குறியோ அதை பொறுத்துது பொய்யை உண்மைன்னு பார்த்தா பொய் உண்மையாகத்தான் தெரியும் உண்மை வந்து பொய்யா தெரியும் அப்புறம் உண்மையை உண்மையாக பார்த்து உண்மையை சரியாக உண்மை எது பொய் எதுன்னு சரியாக தெரியும் புரியுறதோ பொய்யை உண்மையாக தான் நிறைய பேர் பார்த்துட்டுருக்கான் பொய் தான் உண்மைன்னு நினைக்கிறான் உண்மையை வந்து பொய்ன்னு நினைக்கிறான் உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் எல்லாரும் நினைத்து கொண்டு தங்களையும் பிறரையும் துன்புறுத்தி கொண்டு வாழ்கிறார்கள் என்றைக்கு ஒருவன் உண்மையை உண்மையாகவும் பொய்யை பொய்யாகவும் பகுத்தறிகிறானோ அன்றைக்குத்தான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எவ்வளோதான் இருக்குது பாருங்க துவைத்தம் வந்து பொய்யா உண்மையான் தான் துவைத்தம்னா வேற்றுமைங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் துவைத்தம்னா ரெண்டுன்னு அர்த்தம் இல்லை நிறைய அனந்த பேதம் இதுதான் ஆனந்தம் அதாவது அபேத தரிசனம் தான் ஆனந்தம் பேத தரிசனம் துக்கம் நம்ம கைங்கரியம் என்னன்னா எப்போ பார்த்தாலும் பேத தரிசனம் பேதத்தை தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் அபேதத்தையாக கம்யூனிகேட் பண்ணுறோம் அபேதத்துல ஏது கம்யூனிகேஷன் படுத்தது அது வேறு விஷயம் இப்போ நம்ம படிக்கிறது வந்து அபேதத்தை படிச்சுட்டு இருக்கோமோ பேதத்தை படிச்சுட்டுருக்கோமான்னா கிளாஸில் இப்போ என்ன நடந்துகிட்டுருக்கு பேதோபதேசமாக அபேதோபதேசமாக துவைதோபதேசமாக அத்வைத்தோபதேசமாக துவைத்தம்னா என்னங்கிறதையும் பார்க்குறோம் அத்வைத்தம்னா என்னங்கிறதையும் பார்க்குறோம் அதனால்தான் இந்த விவேகம் இருக்குது துவைத்தாத்வைத்த விவேகம் இருக்கு ஆக சந்தாத்ரே நம சந்திமத்தே நம யோசிச்சுட்டே இருக்கும் சந்தாத்ரே நம சந்திமத்தே நம அர்ச்சனை பண்ணுறது யார் நான் யாருக்கு அர்ச்சனை பண்ணுறேன் விஷ்ணுவுக்கு அர்ச்சனை பண்ணுறேன் அர்ச்சனை பண்ணுறது யார் விஷ்ணுவாக பக்தனா விஷ்ணு பக்தனான்னு விஷ்ணு பக்தனும் விஷ்ணு தான் இங்கே அப்படி தான் இருக்குது நாம அப்படி தான் இருக்கு இப்படி வச்சுட்டு போயிடுவார் சங்கராஜர் நம்ம தான் உட்காந்து வேலை பண்ணணும் சந்தாத்திரே நம பலபோக்தாச்சேவ ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணலாம் இதுக்கு நாம் பண்ணுற புண்ணிய கர்மாவை வந்து சமர்ப்பணம் பண்ணுற போது ஏற்றுக்கிறாரான் அவர் அது துவைத திருஷ்டி அத்வைத திருஷ்டியில் என்னென்னா பலனை அனுபவிக்கிறவன் கர்ம பலனை கொடுக்குறவனும் அவனே கர்ம பலனை அனுபவிக்கிறவனும் அவனே அப்போ கர்மா பண்ணுறவன் யாருன்னா கர்மா பண்ணுறதும் அவர் அப்படி புரிஞ்சுவிட்டால் அது விஷயமே வேறு ஆனால் இது எடுத்த உடனே அப்படி சொல்ல முடியாது எல்லாேருக்கும் புரியாது விளங்கியாது படித்தாச்சுனாலே இப்படி படித்ததுக்கப்புறமே புரியறதில்லை நிறைய பேர் ஒரே குழப்பமாக இருக்குதுன்னு தோணும் ஒன்று இதுக்கு பேசாமல் துவைத்தமே நல்லா இருக்குது சுவாமி ஆனந்தமாக அவர் பண்ணுறார் நம்ம படுத்துகிறோம் படுத்துகிறார் படுத்திக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் சௌரியமாக போய்டும் அனுபவிக்கிறது அவர் தான் சொன்னால் தத்துவ விஷயம் தெரியணுமே அப்புறம் கேள்வி வரும் அவருக்கு பேஸ் என்ன எனக்கு பேஸ் என்னன்னு ஒரு கேள்வி வந்ததுன்னு என்ன பண்ணுறது கேள்வி வரலாமா கூடாது அப்படி ஒரு ஃபிலசாஃபிக்கல் கொஸ்டின் எதுக்கு நான் கர்மா பண்ணணும் இப்படி ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோ ஏன் நான் கர்மா பண்ணணும் அவர் ஏன் கர்ம பலனை கொடுக்கணும் என்னத்துக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க ஒரு தத்துவ கேள்வி எதற்கு இந்த படைப்பு அப்படின்னா இந்த மாதிரி இப்போ படைச்சுட்டார் நீ வந்துவிட்டேன் நானும் வந்துவிட்டேன் நம்ம ரெண்டு பேருக்கும் சாகனங்கிற இன்னும் வரல இன்னும் என்ன மூழிச்சுண்டு வேறு இருக்கும் ரொம்ப நேரம் தூங்கவும் முடியல அதே சமயம் புத்தி வேறு சும்மா இருக்க மாட்டேங்கிறது என்த்தியாக கேட்டுண்டே இருக்குது இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன பண்ணுறதுப்பா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்பா இந்த கேள்வி வரும் சரி அவர் கொடுக்குறாரு நான் சரிண்ணா சரி சுவாமி இந்த கர்ம பலனை இப்போ நான் அனுபவிக்கிறேன் சரி நான் முதல் கர்மா பண்ணியிருப்பேன் பாருங்கோ அது எப்போ பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியாது உங்களுக்கே தெரியாதா ஏதாவது ஒரு புத்தகத்தில் இருக்குமா இருக்காதான் ஒரு புத்தகத்துலேயும் இல்லை சரி இப்போ நான் அனுபவிக்கிற சுகதுக்கத்துக்கு காரணம் என்ன நான் முன்னால் பண்ண புண்ணிய பாவம் சரி அந்த முன்னால் புண்ணிய பாவம் பண்ணேன் இல்லையா முதல் புண்ணியம் எப்போ பண்ணேன் முதல் பாவம் எப்போ பண்ணேன்னா முதல் பாவத்துக்கு வேறு புஸ்தகத்தை பாரு தான சொன்ன பாரு ஆகையினால் இந்த மாதிரி கேள்வி வந்தால் உடனே தோசையை திருப்புகிற மாதிரி திருப்பிடுவோம் துவைதத்தை என்ன எல்லாருக்கும் என்னன்னா சரி சுவாமி அதோடு நிறுத்திக்கிறேன் நான் ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்கலை அப்படின்னு ஆசை நீ கேட்டேன் இல்லைன்னு விடுவேன் நாதத்தே கசிய சித்தாபம் நச்சைவசுதம் விபு அஜானேனாவிரம் ஜானம் தேன முகியந்தி ஜந்தவ இங்கே எப்படி சொல்கிறார் அங்கே அப்படி சொல்கிறார் எதைத்தான் எடுத்துக்கிறதுனா யோசி சிந்தனை பண்ணு ஆகா ஜாகிரத அவஸ்தையில் விவகாரத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் ஆனால் விவகாரத்தினுடைய சத்தியத்துவத்தை பற்றி கொஸ்டின் வந்ததுன்னா பாரமார்த்திக் புரிஞ்சுக்கணும் இதுதான் விஷயம் விவகாரத்தில் தர்மசாஸ்திரம் ஈஸ்வர பக்தி எல்லாம் அழகாக சம சமத்தாக பண்ணணும் ஆனால் பாரமார்த்திக இது கேள்வி வந்து எடுத்தோன்னு சொன்னால் அப்போ உடனே அந்த பாரமார்த்திக் ஞானத்தை இது பண்ணணும் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கே மருந்து போயிடுது செகண்ட் லைன் செகண்ட் டைம் வரல விவகாரத்தில் ஆவகாரம் ஆ விவகாரத்தில் வந்து சத்தியத்துவத்தை ஆ விவகாரத்தில் இருக்கிற சத்தியத்துவத்தில் கொஸ்டின் வந்ததுன்னா பாரமார்த்திக ஜானத்தை யூஸ் பண்ணி விவகார சத்தியம் மித்யான்னு புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஆஹா சந்திமான் சந்திமான் அடுத்தது சதைகரூபத்வா ஸ்திரா சந்தாத்தா சந்தாத்தா சந்திமான் ஸ்திரா ஸ்திரகாங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு நாடு மாறுறதே கிடையாது ஸ்திரமாக இருக்கார் சதா ஏகன்யம் நர் நர் ஸிரேகம் எப்போ ஒரே ரூபா இருக்கு அனைமா தெரியர் நானா சத் வித ஆன சதா ஏக்கூ போ சைத்தியம் ஒரு நாள் அது மாறது இல்லை ஸ்திரா அடுத்தது அஜதி கட்சத்தீ க்பதி இதுவா அஜத்துக்கு சாதாரண அஜா நான அஜேஸ்வர சித்தி சர்வாதிரச் சியுதா அது ஏற்கனவே வந்துட்டு போயிடுது அதனால் இங்கே இப்போ என்ன சொல்கிறார் அஜதிங்கிறார் அஜகாங்கிறது நவுன் அது வெர்பு மூலமாக அர்த்தம் சொல்கிறார் அஜஹான்னா என்ன அர்த்தம்னா அஜதி கச்சதி க்ஷிபதி இதுவா அஜகா அதாவது எல் அனைவருடைய உள்ளத்திலும் பக்தர்களுடைய உள்ளத்தில் ஏழுந்தருலுவதா அந்த திருத்த சந்தோஜயத்துமஃபலியோகேன்னீஷே எமோ நனீஷத்தை ஃபலமத்த உபத்து கர்மதி சன்தானம் சந்தி கர்மல தன்மா கர்மலோக் ஜீவருப்பேண இயத்தே ஃபலபோக் இது ஸிர்ரம வச்சே சதா ஜனிப்பட்சி பத்தையும் ப்ரஹயத்தையை ஹில் இருக்கிரளங்குரா அஜதி க்ஷிபி சரான் அசுரான் பிரதி வா அஜ அசுரான் பிரதி சரான் க்ஷிபீதிவா அஜஹ அசுரர்களை நோக்கி ஆயுதங்களை வீசரர் ஆகினால அஜதி அப்போ அஜதிங்கிறதுக்கு கச்சின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார் அஜ் கதிபணையோ அப்படின்னு தாத்து பாடம் अस्मात, பச்சாத்யஜ் विभावः பகு சரி அஜேரேர சிதிசர்வாதிரச்சியு अंग मुन्नाडी வந்தது ஏவச்ச அஜஹா சர்வேஸ்வர இத்தியற்ற அந்தய இந்த இருபத்தி நாலாவது நமாடி ஜென்ம அபாவபோதகேன அஜசப்தேன அபௌணரு அபௌணருக்தியம் தரிசித்தம் சரி இதெல்லாம் அது எப்படி சொல்கிறக்குன்னு சொல்கிறார் அங்கே அஜ சர்வேஸ்வர சித்தஹா சொல்லிருக்கு இந்த இடத்துல அஜகாங்கிற சப்தத்துக்கு ஹிரதயத்தில் விளங்குகிறார் பக்தர்களுடைய ஹிரதயத்தில் விளங்குகிறார் அப்படி ஒரு அர்த்தம் அசுரர்களை நோக்கி ஆயுதங்களை சரங்களை எரிகிறார் அப்படின்னு அதுக்கு காரணத்தை சொல்கிறார் சங்கராச்சாரியர் அப்படி அர்த்தம் சொல்கிறதுக்கு இவர் வந்து அதை அஜு கதிக் க்ஷேப்பணயோகோன்னு தாத்து பாட்டம் இருக்குது ஆகையினால் ஆதிசங்கரர் இப்படி அர்த்தம் சொல்கிறார் அப்படின்னு இவர் அதை சொல்கிறார் தாரக பிரம்மானந்த சுவாமி இந்தளவில் நான் வகுப்பை நிறைவு செய்கிறேன் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தமம் நமஸ்தனன் சகசிரமூரிபாஹவே சகசிராஸ் சகசிரோட்டிணே நமவிந்தனீர் சாராஜி